தொள்ள நாங்கள் ஓய்வெடுத்து இறங்கினால் வாகனங்களுக்கு ஓய்வளிக்கும் வரை தஸ்பீக் பணியில் ஈடுபட மாட்டோம் இரண்டு ஐந்து ஐந்து ஒன்று வாகனங்களுக்கு ஓய்வளிப்பது என்பது ஒட்டகத்தின் மீது இருந்து சேனம் உணவுப் பொருட்களின் பை போன்ற பயணப் பொருட்களை இறக்குவதாகும் இன்று அடைக் குறிப்பிடப்பட்டிருக்கிறது